அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்று என்று ஏதம் பலவும் தரும் கூடா ஒழுக்க அதிகாரத்தில் இது ஐந்தாவது குரட்பா இதனுடைய பொருள் பொய்வேடம் பூண்டு பற்று என்று சொல்லும் போலிகளுடைய தீய ஒழுக்கம் வெளிப்பட்டபோது என்ன இழிவு என்ன கொடுமை என்று இகழப்பட்டு பலவித துன்பங்களையும் உண்டாக்கும் மனசில் பல ஆசைகளை எல்லாம் வைத்து கொண்டு வெறும் வாயில் சொற்களில் மாத்திரம் பற்றற்றேம் என்று பொய்கூறக்கூடாது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக படிற் ஒழுக்கம்னு சொன்னார் மனம் வழி செயல் நிகழும் மனம் எண்ணுகிறது செயல் நிகழ்கிறது மனம் வழி செயல் நிகழக்கூடியதாகையால் உள்ளத்துறவு இல்லாதவன் சொல் பொய் என்றும் அவன் வேடம் பொய் என்றும் அவன் செயல் பொய் என்றும் கூறினார் அ பொ பொய்சொல் பொய் வேடம் பொய் கூட சொன்னார் அந்த கரணம் அடங்கத் துறப்பதுவே எந்த எந்தாய் பராபரமேனர் அதை நாம் நினைவுபடுத்திக்கணும் அந்த பொய் வெளிப்பட்ட போது அவனுக்கும் பல தீமைகளை செய்கிறது அவனை நம்பினவர்களுக்கும் அவனுடைய வார்த்தைகளில் மயங்கினவர்களுக்கும் பல கெடுதல்கள் உண்டாகின்றன ஆகையினால ஏதம் பலவும் தரும்னு சொன்னார் அவனுக்கும் இழிவை உண்டாக்கும் அவனை நம்பிய உலகினர்களுக்கும் இழிவு ஏற்படும் என்பதனை எற்றற்று என்ன பண்ணோமோ என்ன பண்ணோமோ அப்படின்னு மனசுக்கு அவ்வளோ ஏன் இப்படி பண்ணோம் ஏன் இப்படி பண்ணோம் ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னெல்லாம் தோன்றும் ஆக இந்த முதல் குரட்பாலிருந்து ஐந்தாவது குரட்பா வரைக்கும் கூடா ஒழுக்கத்தினுடைய குறைபாடு குற்றம் நன்றாக மனதில் பதியும்படி உபதேசிக்கப்பட்டது எற்று எற்று அப்படின்னா உற்ற துன்பங்களை பொறுக்க முடியாமல் ஆற்றாது புலம்பும் அவல நிலையை அடுக்கி விளக்கி நின்றது ஒரு உரையாசிரியர் கள்ளத்தீமை உள்ளத்தீயாய் உறுத்து வருத்துகின்றது நல்ல தவவேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அக்கிரமம் பண்ணுறவனை மக்கள் தெரிந்து கொண்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அடி ஒதே கொல்லு அப்படின்னு ஜனங்கள்லாம் சேர்ந்து சொல்லுவார்கள் ரெண்டு வகை பற்றையும் விட்டோம் அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு மாறாக அந்த செயல்களையெல்லாம் செய்தால் அவரும் சரி சமூகமும் சரி ஏன் இப்படிலாம் இவன் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி பல கெடுதல்கள் வரும் மேற்கோள் பழமொழின்னு ஒரு நூலில் இருந்து இம்மை தவமும் அறமும் என இரண்டும் தம்மை உடையார் அவற்றைச் சல மொழிகள் இம்மை பழியேயும் அன்றி மறுமையும் தம்மைத்தாம் ஆர்க்கும் கயிறு அறமும் தவமும் இருமையும் பெருமையாய் இன்பம் தருவதற்கு உரியன அதாவது இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறது அது இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி இனி வரப்போகிற வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதை கடைப்பிடிக்கிறவர் தவறு செஞ்சாரே ஆனால் நிறைய இவ்வுலக வாழ்க்கையிலையும் பழி வரக்கூடிய பிறவிகள்லேயும் துன்பம் அடைவார் என்பது கருத்து சலமொழிகள் அப்படிங்கிற இந்த பாடலுடைய பொருள் வஞ்ச நடத்தையான படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம் பரிதாபமாக பரிதாபமாக சுற்றி இருந்து எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி பண்ணி துன்பத்தை கொடுக்கும்னு அர்த்தம் பதவிகலாம் பற்றற்றேம் என்பார் மற்றவர்கள் தன்னை உயர்வாக கருத வேண்டும் என்பதற்காக தமக்கு யாதொரு பற்றும் இல்லை என்று சொல்பவருடைய படிற்றொழுக்கம் மறைவாக செய்யக்கூடிய தவறான செயல்கள் அந்த நேரத்தில் இன்பம் தருவதாக இருந்தாலும் எற்று எற்று என்று பின் எத்தகைய தவறை செய்துவிட்டோம் என்று தம்மை தாமே நொந்து கொள்ளும்படி ஏதம் துன்பங்கள் பலவும் பலவற்றையும் தரும் கொடுக்கும் பிறர் தன்னை உயர்வாகக் கருத வேண்டும் என்பதற்காக தமக்கு யாதொரு பற்றுமில்லை என்று சொல்கின்றவர் மறைவாகச் செய்யும் தவறான செயல்கள் அந்த நேரத்தில் இன்பமாக இருந்தாலும் பின் எத்தகைய தவறைச் செய்துவிட்டோம் என்று தம்மைத்தாமே நொந்து கொள்ளும்படி துன்பங்கள் பலவற்றைக் கொடுக்கும் பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றென்று ஏதம் பலவும் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் வினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்